நமது ஊழியக்காரர்களுடைய நலனை விரும்புகிற ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்திய தியானத்தினுடைய தலைப்பு தாங்கும் கயிறு மிஷனரி சப்போர்ட் அப்போ சிலர் நான்காம் அத்தியாயம் இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி வசனம் வரை நான் வாசிக்கிறேன் அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள் அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தம் விட்டு கர்த்தாவே நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கிய தேவனாயிருக்கிறேன் புறவனத்தார் கொந்தளித்து மக்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூவுலகின் உலகின் ராஜாக்கள் எளிமின் என்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவிரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏறோதும் பொந்தியூப்பிலாத்தும் புறவனத்தாரோடும் இசரவேல் மக்களோடும் நீர் அபிஷேகம் பண்ணின உமுடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள் இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உமுடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உமுடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் செல்லும்படி அவர்களுக்கு அருள் செய்தும் என்றார்கள் அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லாரும் பிரசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் இன்றைய மனப்பாட வசனம் ஆதி திருச்சபையினர் துன்புறுத்தப்பட்ட போது செய்த ஜெபத்தில் இருந்து எடுத்திருக்கிறேன் உமது ஊழியர் உமது வார்த்தைகளை முழு துணிவுடன் எடுத்து கூற அவர்களுக்கு அருள் தாரம் லார்ட் எனேபிள் யுவர் சர்வன்ஸ் டு ஸ்பீக் யுவர் வேர்ல்ட் வித் கிரேட் இன்றைக்கு மிஷினரிகளை தாங்குவதை குறித்து அதாவது நக்ஷயை அறிவிக்க இயேசுவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களுக்கு புறப்பட்டு சென்றுள்ள மிஷினரிகளை நாம் எவ்விதமாக தாங்க வேண்டும் அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை சற்று உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன் மிஷினரிகளை தேவ தூதர்கள் அல்லது அபார மனித ஸ்பைடர் மேன் என்று நம்ம பலர் நினைத்துக் கொள்கிறோம் இது தவறு மிஷினரி பவுல் ஒரு பெரிய சாம்பியன் வீரதீர புலிதான் ஆனால் அவன் குறுந்தீருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறான் எனக்கு உள்ளே பயங்களும் வெளியே போராட்டங்களும் இருந்தன என்று சொல்லுகிறான் அப்படியே எலியா தீர்க்க தெரிசி வீரதீர செயல்களை புரிந்தவன் யாரையும் வந்துவார் என்று சொல்லுகிறவன் சவாலை சரளமாக எடுத்து ஏறுகிறவன் அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம் அவன் நம்மை போல பாடுள்ள மனிதன் தான் மிஷினரிகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா மிஷினரிகள் சென்று விட்டனர் நாம் தங்கிவிட்டோம் அவ்வளவுதான் வித்தியாசம் எனவே தங்கிவிட்ட நாம் சென்று விட்ட அவர்களுக்காக எவற்றுக்காகலாம் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்லுகிறேன் முதலாவது மிஷினரிகளுடைய ஆன்மீக பிரச்சனைகளுக்காக ஜபிக்க வேண்டும் அது ஏராளம் நண்பர்கள் ஐக்கியம் நல்ல உணவு இவை எல்லாம் நமக்கு நிறைவாக இருந்தும் எத்தனை முறை பிரச்சனைகள் தலை தூக்கினவுடனே அப்படியே துவண்டு சுருண்டு விடுகிறோம் ஆனால் பனிக்களத்திலே அருட்பணியாளன் தனியாய் நிற்கிறான் அவனுக்கு உடல் கிடையாதா உடனூழியன் உண்டு ஆனால் உடனூழியனும் அவனைப் போலவே போராட்டத்தில் இருக்கும் ஒரு மனிதன் தான் பரிசுத்தத்தை கொலைத்துவிட மிஷினரிகளுடைய பரிசுத்தத்தை குலைத்துவிட என்ன காரியங்கள் எல்லாமோ நிகழலாம் அவற்றை நாம் வரிசைப்படுத்திக் கொண்டால் சொல்லிக்கொண்டே போகலாம் இன்றைக்கு நமக்கு எங்கே இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் அவர்களுக்கு பனிக்கலத்திலே உண்டு அவர்கள் விழுந்து விடாதிருக்க நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் சில பனிக்கலங்களிலே ஆன்மீக உற்சாகத்தை தக்க வைத்துக் கொள்வது அவ்வளவு கடினம் நானும் என் மனைவியும் ஏறத்தாழ பத்து ஆண்டுகள் பல்வேறு தமிழல்லாத மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்து சென்று மிஷினரி பணிக்கிழங்களிலே தங்கி குடியிருந்து அங்கே உள்ள நிலைகளை நன்றாக நாங்கள் கவனித்தோம் கர்நாடகா சென்றோம் மகாராஷ்டிரா சென்றோம் ஒரிசா சென்றோம் மத்திய பிரதேசம் சென்றோம் ஒரிசாவிலே ரெண்டரை ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் இருந்தோம் அந்த மூன்று ஆண்டுகளும் என்னுடைய ஆவிக்குரிய அனலையும் உற்சாகத்தையும் காத்துக் எனக்கு பெரும்பாடா இருந்தது ஏனென்றால் அந்த அந்த மாநிலம் முழுவதும் ஒரு ஆன்மீக இருட்டு ஆன்மீக குருட்டு அப்படியே நிறைந்திருக்கிறது டி ஜபிக்க வேண்டும் என்றுகாதார வசதி கிடையாது மருத்துவ வசதி மிகவும் குறைவு பலவிதமான தொத்து நோய்கள் மலேரியா ரொம்ப காமம் இதனால் அவர்களுடைய உடல் நலம் வெகுவாய் குறைகிறது மிஷனரிகளிலே கிட்டத்தட்ட பாதி பேர் ஒரிசா போன்ற மாநிலங்களிலே வேலை செய்கிறவர்கள் மலேரியாவினால் பாதிக்கப்படுகிறார் ஒரு தடவை மலேரியா வந்தால் அதை உடலில் முழுவதும் அகற்றுவது கடினம் என்று மருத்துவர்கள் சொல்கிறார் பலமுறை ரெண்டு மூன்று நேரம் ஒரு ஆளுக்கு மலேரியா அட்டாக் வந்தால் அவர் மொத்தத்திலே அவர் அவ்வளோ பலவீனமாகி விடுகிறார் எங்களுடைய சில நல்ல மிஷனரிகள் சிலரை இந்த மலேரியா அவ்வளவாய் பாதித்து அடையாள விட்டது அது காட்டு மிருகங்கள் விஷப்பூச்சிகள் விபத்துக்கள் சமூக விரோதிகள் இப்படி நற்செய்திக்கு எதிரானவர்கள் எத்தனையோ காரியங்களில் இருந்து அவர்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு வேண்டும் மூன்றாவது அவர்களுடைய மனநிலை பிரச்சனைகளுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் பிள்ளைகள் கூட இல்லை இனத்தார் தூரத்தில் இருக்கிறார்கள் தாய்மொழியில் நெஞ்சு விட்டு நெஞ்சு இருதயம் பேசக்கூடிய நண்பர்கள் கிடையாது இவர்கள் விட்டு பிரிந்திருத்தல் பனிக்கலத்தில் உள்ள மக்களின் எதிர்ப்பு புதிய மொழி ஊழியத்திலே கனி இல்லாமை சோர்வு தளர்ச்சி இப்படி ஏராள காரணங்களினாலே அவருடைய மனநிலை வெகுவாய் பாதிக்கப்படுகிறது எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் தைரியமாக இருக்க வேண்டுமானால் நாம் இடையறாது அவர்களுக்காக நாம் செபிக்க வேண்டும் நாலாவது மிஷினரிகளுக்கு பொருளாதார பிரச்சனை உண்டு அவர்கள் மிக எளிய வாழ்க்கை தரத்தை மேற்கொண்டாலும் அவர்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் இல்லாமல் அதிக வேலையை அதிக வெயிலை சமாளிக்க ஏற்கூலர் அதிக குளிரை மேற்கொள்ள ஸ்வெட்டர் வேணும் பல ஆயிரங்கள் சம்பாதிக்கிற மனிதர்களுக்கே மிஷினரி ஊழியத்திற்கு போகாமல் ஆங்காங்கே இருந்து பல ஆயிரங்களை சம்பாதிக்கிறவர்களுக்கே எப்பொழுது பார்த்தாலும் பண பற்றாக்குறை என்று நாம் சொல்லுகிறோமே ஏதோ நிறுவனங்கள் கொடுக்கிற சிறிய உதவி தொகையில் கைக்கும் வாய்க்கும் என்று நிலையிலே இவ்விதமான எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் கூடுதல் செலவுகளை எல்லாம் அவர்கள் எப்படி சமாளிப்பார்கள் எதிர்பாராத செலவுகள் எல்லாம் அவர்களுக்கு சில வேலைகளிலே வந்து விடுகின்றன இப்படி வருகுவதால் அநேகர் ஊழியரை விழியத்தை விட்டும் போய்விட்டார்கள் வெளியே தெரியாது இதனால் அதனால் என்று சொல்வார்கள் ஆனால் பணப்பிரச்சனையினாலே ஊழியத்தை விட்டு போனவர்கள் ஏராள பேர் உண்டு ஐந்தாவது மிஷினரிகளுடைய ஊழிய பிரச்சனைகளுக்காகவும் நாம் ஜபிக்க வேண்டும் திடீர் என்று அவர்கள் குழுவில் இருந்து தேமா என்கிற ஒன்று விலகிவிடுவான் ஒரு சிறிய வாக்குவாதத்தினால் பர்ணபா போன்ற நல்ல ஊழியர்கள் விலகி விடுவார்கள் கண்ணன் ஆகிய போனவன் அவர்கள் மிஷினரிகளுக்கு பெரிய துன்பம் கொடுப்பான் புதிய விசுவாசிகள் நன்றாக வளர்ந்து கொண்டிருப்பார்கள் திடீரென்று யாரோ அவர்களை ஏமாற்றி அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு வழிவலகி போவார்கள் ஐந்து முக்கியமான பிரச்சனைகள் ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம்ஸ் பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் பினான்சியல் ப்ராப்ளம்ஸ் மினிஸ்ட்ரியல் ப்ராப்ளம்ஸ் இன்னும் நீங்களாக நீங்கள் கற்பனை செய்து பார்த்தால் எத்தனையோ பிரச்சனைகளை நாம் கொண்டு வரலாம் மனதில் நீங்கள் குடும்ப ஜெபத்திற்காக முழங்கால் படியிடும் பொழுது நான்கு பேர் ஐந்து பேர் நீங்கள் அங்கத்தினர்கள் இருப்பீர்கள் என்றால் ஆளுக்கு ஒரு மிஷினரி பெயரை சொல்லிவிட்டால் ஒரு நாளைக்கு நீங்கள் நாலஞ்சு மிஷினரிகளுக்காக ஜபித்து விடலாம் ஒரு மாதத்திற்கு நீங்கள் நூற்றி ஐம்பது பேரை நீங்கள் ஜெபத்திலே நீங்கள் கவர் பண்ணி விடலாம் ஒரு எளிய முறை உங்களுக்காக ஜெபிப்பது இருக்கட்டும் ஆனால் மிஷினரிகளுக்காக நீங்கள் அப்படி ஜபிக்க ஆரம்பித்தால் ஆண்டுடைய உள்ளம் குளிரும் ஊழியக்காரருடைய நன்மையை விரும்புகிற தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார் அவர்கள் நம்மையை நம்பி கிணற்றுக்குள் இறங்கிவிட்டார்கள் மிஷினரிகள் அவர்களை தாங்குகிற கயிறு நம்முடைய ஜபமே ஜபம் இல்லையே ஜெயம் இல்லை முக்கியமாக மிஷினரி பணிக்கலத்திலே இங்கே நாம் ஜெபிக்காவிட்டால் அங்கே கிடையாது நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் எனக்கு மிஷினரி ஊழியத்திற்கு போக முடியவில்லையே எனக்கு அழைப்பு வரவில்லையே என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம் நான் ஒன்று சொல்கிறேன் சப்ளை லைனர்ஸ் வில் பி ஈக்குவலி ரிவார்டட் லைக் தைனர் நீங்கள் ஊழியரை தாங்கும் வரிசையில் இருப்பீர்களானால் அதை உத்தமாய செய்ீர்களால சென்ற அவ உங்களுக்கும்ார் என்பதிலே சந்தேகமே கிடே செய்வார் உற்சமாய ஊழியங்களை தாங்குங்கள் இப்பொழுது நீங்கள் செய்கிறதை விட அவர்களுக்கு கூடுதல் செபிகுங்கள் செவ் பண்ணுவோம் நல்ல ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காக நாங்களும் தோத்திருக்கிறோம் உங்களுடைய வார்த்தையிலே ஊழியக்காரருடைய சுகத்தை நீர் விரும்புகிற தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே உண்முடைய வார்த்தைக்காக உண்முடைய பணிக்காக உம்முடைய இரையரசினுடைய விரிவாக்கத்திற்காக முன்னணி பணிக்கலங்களுக்கு சென்றிருக்கிற இது அருமையான ஊழியரை நாங்கள் உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கர்த்தாவே நீர் இவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய எல்லா பிரச்சனைகள் நடுவிலும் அவர்கள் நெருக்கப்பட்டும் அடிந்திடாமல் நிமிர்ந்து நின்று ஊழியத்தை தொடரத்தக்கதாக அவர்கள் கரங்களை அவர்கள் கால்களை அவருடைய உள்ளங்களை அவருடைய உடல்களை கர்த்தாவே நீர் பலப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் மிஷினரிகளுக்காக போதுமான அளவு கிரமமாக ஜெபிக்காத எங்களுடைய எங்களுக்கு மன்னியும் இந்தியில் தினமும் மிஷினரிகளை உங்களுடைய கிருபாசனத்திற்கு முன்பாக நினைவு கூற எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமை